பாடம் எண்பத்தி ஒன்று காபாவுக்கும் பிற பள்ளிவாசல்களுக்கும் வாசல்கள் ஏற்படுத்துவதும் அதை மூடுவதும் இபுன் அப்பாசர் அலி அல்லாஹ் அவர்களது பள்ளிவாசலின் நுழைவாயில்களை நீர் பார்த்திருக்க வேண்டுமே என்று அப்துல் மலிக்கிடம் அபிமுலைக்கா கூறினார்